الحمد لله الحمد لله رب العالمين اله الاولين والاخرين والصلاه والسلام على سيدنا وسيد الاولين والاخرين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى كل من دعا بدعوتي واهتدى بهديي واستنى بسنته الى يوم الدين اما بعد وقد قال الله جل وعلا في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارديتم بالحياه الدنيا من الاخره فما متاع الحياه الدنيا في الاخره الا قليل وقال النبي صلى الله عليه وسلم حفث الجنه بالمكاره وحفث النار بالشهوات او كما قال صلى الله عليه وسلم கணியத்திற்குரிய அல்லாஹு நேரடியார்களே இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதனும் துன்பம் இல்லாத சுகத்தை மனிதன் விரும்புகிறான் துன்பமே இல்லாத சுகம் எல்லா மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமாக இருக்கிறது நிலையான சுகம் நிலையான நிம்மதி ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமாக இருக்கிறது மரணமே இல்லாத வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் இந்த விருப்பங்கள் எதுவும் இந்த உலகத்திலே நிறைவேறப்போவது கிடையாது இந்த உலகத்திலே நிம்மதியான ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில யாருக்கும் கிடையாது ஒரு பெரிய நாட்டினுடைய அதிபதியாக இருக்கட்டும் அல்லது ஒரு சராசரி குடிசையில் வசிக்கிற மனிதனாக இருக்கட்டும் இந்த உலகத்திலே துன்பம் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத மகிழ்ச்சி மரணம் இல்லாத வாழ்வு இந்த உலகத்திலே யாருக்குமே கிடையாது அல்லாஹால அதற்கென்று ஒரு உலகத்தை படைத்திருக்கிறான் அந்த உலகம் தான் மனிதனுடைய சொந்த உலகமாக இருக்கிறது மனிதனுடைய சொந்த ஊராக இருக்கிறது அதுதான் சோனம் தான் மனிதனுடைய அங்கிருந்துதான் இருக்கிறார்கள் அந்த சுவனம் இருக்கிறது அங்கு மரணம் கிடையாது அங்கு கவலை கிடையாது அங்கு துக்கம் கிடையாது எல்லாமே நிலையானவை எல்லாமே நிரந்தரமானவை அதுதான் அந்த சொர்க்கம் எனவே அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது திருமறையிலே அல்லா வருணித்திருக்கிறான் பெருமானார் செல்லிஸ் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தை பற்றி உங்களுக்கு அல்லாஹ் அறிவித்திருப்பது சொற்பமே சொர்க்கத்தை பற்றி இருக்கிறது இன்ன பிற இடங்களிலே சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் பெருமானார் செல்லுல்லா அலிஸ்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை பற்றி சொன்னது மிக சொற்பமானது அந்த சுவனத்தின் இன்பங்களை அந்த சுவனத்தினுடைய அங்குதான் மனிதன் பார்க்க முடியுமே தவிர அந்த இன்பங்களை அல்லாஹ் உங்களுக்கு முழுமையாக சொல்லவில்லை அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான் குர் ரத்தி ஆயுன் அந்த சொர்க்கத்திலே உங்களுக்காக அவன் தயாரித்து வைத்திருக்கிற அந்த கண்குளிர்ச்சியான இன்பங்களை எந்த ஆன்மாவும் முழுமையாக அறிய முடியாது என்று பெருமாள் அல்லாஹ் திருமுறையிலே சொல்கிறான் கற்பனையிலும்தித்திர நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹால சொல்வதாக பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அந்த சுவனத்தினுடைய இன்பங்களை பெருமானார் சொன்ன அந்த ஹதீசுகளுடைய வழியிலே நம் கண்முன்னால் நிறுத்தி பார்ப்போம் சுவன வாழ்க்கை எப்படிப்பட்டது இந்த உலகம் நிம்மதி இல்லாத நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை சுவன வாழ்க்கை நிம்மதியான நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அந்த சுவனத்தை பற்றி பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்ன ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சுவனத்தை நாம் ஒரு நிமிடம் நிறுத்தி அந்த நிலையான அடைவதற்கு பெறுவதற்கு என்ன வழிகளோ அதை அதை அடைவதற்கு முயற்சிப்பதுதான் இந்த உலகத்திலே ஒரு அறிவாளியினுடைய ஒரு உண்மையான முஸ்லிம் முயற்சியாக இருக்க முடியும் கண்ணியத்திற்குரியே பெருமனார் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் சஹை முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே எல்லா சுகத்தையும் அனுபவித்த ஒரு மனிதன் ஒரு நரகவாதி கொண்டு வரப்படுவானா அவன் இந்த உலகத்திலே எல்லா சுகத்தையும் அனுபவித்திருப்பான் விரும்பிய பெண்களோடு வாழ்ந்திருப்பான் விரும்பிய உணவுகளை எல்லாம் அவன் சாப்பிட்டு விரும்பிய ஆடைகளை எல்லாம் உடுத்திருப்பான் எல்லா சுகமும் இந்த உலகத்திலே அவன் அனுபவிக்காத சுகமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சுகமோகமாக வாழ்ந்த ஒரு நரகவாதி அல்லாஹிடத்திலே கொண்டு வரப்படுவான் அல்லாஹ் மனிதனை நரகத்திலே ஒரே ஒரு தடவை அவனை நரகத்துக்குள் அனுப்பி பிறகு அவனை வெளியே எழுப்பி அல்லாஹ் கேட்பானாம் உனக்கு இன்பம் என்றால் என்ன தெரியுமா என்று கேட்பானாம் சொர்க்கத்திலே அவனை நரகத்திலே அல்லாஹ் அனுப்பி பிறகு அவனை வெளியே எடுத்து விட்டு அல்லாஹ் கேட்பானாம் உனக்கு இன்பம் என்றால் என்ன தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பானாம் அப்போது அந்த மனிதன் உலகத்திலே எல்லா சுகங்களையும் அனுபவித்த அந்த மனிதன் சொல்வானாம் அந்த நரகத்தின் வேதனையை பார்த்துவிட்டு ஒரு நிமிடம் அந்த நரகத்தை பார்த்து விட்டு சொல்வானாம் இன்பம் என்றால் என்ன என்பதை கிடையாது அவ்வளவு கடுமையானது வாழ்ந்தவன் கூட நான் இன்பத்தை பார்த்ததே இல்லை என்று சொல்லுவானாம் பிறகு இன்னொரு மனிதனை பற்றி பெருமானார் சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே முழுக்க முழுக்க கஷ்டத்தை அனுபவித்தவன் எல்லா வகையிலும் கஷ்டம் அவன் வியாபாரத்தை ஆரம்பித்தால் கஷ்டம் குடும்பத்தினர் அனைவருக்கும் வியாதி அவன் எதை தொடங்கினாலும் அதில நஷ்டம் இப்படி எல்லா வகையிலும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த ஒரு மனிதனை அல்லா சொர்க்கத்திற்கு அனுப்பி பிறகு அவனை வெளியே அழைத்து கேட்பானா உனக்கு கஷ்டம் என்றால் என்ன தெரியுமா என்று கேட்பானா சொர்க்கத்தில் கொஞ்ச நேரம் அல்ல அனுப்பிட்ட அந்த மனிதனை வெளியே பிறகு அழைத்து கேட்பானா உனக்கு கஷ்டம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலே எல்லா கஷ்டங்களையும் எல்லா சிரமங்களையும் அனுபவித்த அந்த மனிதன் சுவனத்தை ஒரு நிமிடம் பார்த்த பிறகு சொல்வானா அல்லா மீது ஆணையாக எனக்கு கஷ்டம் என்றால் எதுவென்றே தெரியாது எனக்கு சிரமம் என்றால் எதுவென்றே தெரியாது ஆக அந்த சுவனத்தினுடைய அந்த அழகை சுவனத்தினுடைய அந்த கவர்ச்சியை ஒரு நிமிடம் பார்த்த பிறகு மனிதன் இந்த உலகத்திலே அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து விடுவான் அந்த நிலையான சொர்க்கத்திற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று பெருமானார் சென்லால் இஸ்வர்கள் சொன்னார்கள் பெருமான சல்லாசன் அவர்கள் சொர்க்கத்தை நமக்கு வகைப்படுத்தி காட்டினார்கள் ஏழு வகையான சொர்க்கங்களை பெருமானார் சொன்னார்கள் சொர்க்கம் ஏழு வகையான சொர்க்கங்கள் சொர்க்கம் ஹதிசிலே வருகிறது அதுதான் சொர்க்கத்திலேயே ஆக கடைசியான சொர்க்கம் இந்த உலகத்திலே எப்படி பல படித்தரங்கள் நாம் பயணம் செய்யக்கூடிய அந்த வாகனங்களில் கூட முதல முதல் தரம் இரண்டாவது தரம் என்று இருக்கிறது பெருமான சொங்களை படைத்திருக்கா இது சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கிற இடம் அளவிற்கு இடம் கிடைத்தார் சொர்க்கத்திலே ஒரு சாட்டையை வைக்கிற அளவிற்கு இடம் கிடைப்பது இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க ஆக கடைசி சொர்க்கம் எது ஜன்னத்து மகுவா அதற்கு அடுத்த நிலையில் உள்ள சொர்க்கம் தாரு மகாம் என்று சொன்னார்கள் தாரு மகாம் என்று ஒரு சொர்க்கம் தாரு என்று ஒரு சொர்க்கம் தாருக்கம் ஜன்னத்து அபின் சொர்க்கம் ஜன்னத்துல் இதுதான் சுவனத்திலேயே மிக உயர்ந்த சொர்க்கம் நீங்கள் அல்லாஹுடத்திலே சுவனத்தை கேட்டால் என்கிற அந்த சுவனத்தை கேளுங்கள் என்று பெருமானார் செல்வல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் பிறகு இந்த சொர்க்கத்தை எல்லாம் வகைப்படுத்திவிட்டு பெருமானார் சொர்க்க மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய பற்றி போது சொன்னார்கள் சொர்க்கத்தினுடைய தரை தங்கம் வெள்ளியினால் ஆனது சோனத்தினுடைய தரைகள் தங்கம் வெள்ளியினால் ஆனது அந்த சோனத்திலே கட்டப்பட்ட அந்த சிமெண்ட் எந்த சிமெண்டினால் சோனம் எழுப்பப்பட்டிருக்கிறதோ அவை கஸ்தூரியினால் ஆனது பெருமான சுனத்தை குறித்து வருணித்தார்கள் மேலும் பெருமானார் செல்லுல்லா அலிசுன் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்திலே ஒரு பழத்தை ஒவ்வொரு மனிதரும் நாற்பது வருடங்கள் சாப்பிடுவார்கள் ஒரு பழத்தை ஒவ்வொரு முறை சாப்பிடுகிற போதும் புதிய புதிய சுவையிலே இருக்கும் ஒரு பழத்தை நாற்பது வருடங்களுக்கு சாப்பிடுவார்கள் இருக்கும் ஆனால் ஒரே பழம் அது நாற்பது வருடங்களுக்கு புதிப்பதற்கு அவர்களுக்கு தரப்படும் என்று சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திலே யார் அல்லாஹுக்காக ஒருவர் மற்றவரை நேசித்தார்களோ அல்லாஹுக்காக ஒருவர் மற்றவரை நேசித்தார்களோ பதவிக்காக காசுக்காக அந்தஸ்துக்காக அல்ல அல்லாவுக்காக யார் ஒருவர் மற்றவரை நேசித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மாளிகையை வழங்குவான் அந்த மாளிகையில எழுபது அறைகள் இருக்கும் அந்த மாளிகையில எழுபதாயிரம் அறைகள் இருக்கும் அந்த எழுபது அறைகளில் ஒவ்வொரு அறையிலும் எழுபது உணவு டைனிங் ஹால் இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் எழுபதாயிரம் டைனிங் ஹால் இருக்கும் அதுல ஒவ்வொரு அந்த உணவு கூடத்திலும் எழுபதாயிரம் வகையான உணவுகளை அல்லாஹ் வைத்திருப்பான் அந்த உணவுகளை பரிமாறுவதற்கு எண்பதாயிரம் இளம் சிறுவர்கள் அழகிய சிறுவர்கள் முத்துக்கலை போன்ற எண்பதாயிரம் சிறுவர்களை அல்லாஹ் அந்த சுகனத்திலே உங்களுக்கு பணியாளர்களாக வைத்திருப்பான் இந்த சொர்க்கம் யாருக்கு இந்த மாளிகை யார் இந்த உலகத்திலே அல்லாவுக்காக நேசித்தார்களோ ஏன்னா இந்த உலகத்திலே நேசிப்பது என்பது இன்றைக்கு கலப்படமற்ற நேசம் என்பது ரொம்ப அரிது இந்த உலகத்திலே இன்றைக்கு ஒரு ஆதாயத்தின் அடிப்படையிலே இந்த உலக லாபத்தின் அடிப்படையிலே நேசப்பதை நாம் பார்க்கிறோம் பெருமானார் சொன்னார்கள் யார் அல்லாஹுக்காக நேசித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹால இந்த மாளிகை தருகிறான் என்று சொன்னார்கள் பல தோட்டங்கள் ஒரு தோட்டத்தினுடைய நீளம் சுமார் நூறு ஆண்டுகள் பயணம் தொலைகிற பயணம் செய்யக்கூடிய அந்த தொலை ஒவ்வொரு தோட்டமும் இருக்கும் பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் அந்த சுவனத்தை குறித்து நமக்கு வர்ணித்தார்கள் ஒரு சகாபி கேட்டார்கள் யார சொல்லா சொர்க்கத்தில் உள்ள ஒரு திராட்சை படம் அது எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் போதுமா என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள் சுவனத்தினுடைய ஒரு திராட்சையை நீ மட்டுமல்ல உன் குடும்பம் மட்டுமல்ல உனது கோத்திரமே சேர்ந்து சாப்பிட்டாலும் கூட அது தீராது என்று சொர்க்கத்தின் ஒரு திராட்சை படத்தை பற்றி சொன்னார்கள் பெருமார் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிற மரங்கள் சொன்னார்கள் அதனுடைய தெண்டு அதனுடைய வேறு தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் ஆனது ஒரு திராட்சை ஒரு பேரித்த மரத்தினுடைய கொலை இருக்கிறது அது பனிரெண்டு கைகள் அளவிற்கு நீளமாக இருக்கும் அது தேனை விட சுவையானதாக பாலை விட வெண்மையானதாக வெண்ணை விட மிக மென்மையானதாக இருக்கும் என்று பெருமானார் சலுல்லா அலிசன் அவர்கள் அந்த சுவனத்தினுடைய கனிகளை குறித்து நமக்கு வருணித்தார்கள் அதே சுவனத்து மனிதர்கள் சுவனத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னார்கள் அவர்கள் சொர்க்கத்து மனிதர்கள் ஆதம அலிஸ்லாமை போன்று அறுபது அடி உயரம் கொண்டவர்கள் ஆதம அலிசுலாவுடைய உயரம் யூசுஃப் அலிஹிஸ்லாமுடைய அழகு உலகத்திலே யூசுப் அலிசலாம் என்ன அழகோடு புடைக்கப்பட்டார்களோ சொர்க்கம் செல்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவன் எவ்வளவு அலங்கூலமாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே அவன் எவ்வளவுதான் அழகற்றவனாக இருந்திருந்தாலும் சரி சொர்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் யூசுப் அலிஸ்லாம் அழகு தரப்படும் ஈசா அலிஸ்லாம் வயது தரப்படும் ஈசா அலிஸ்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தது முப்பது வயது அல்லது மூன்று வயது சோனத்திலே ஒவ்வொரு மனிதருடைய வயதும் முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்று வயது உடையே எல்லாம் இளம் வாலிபர்களாக இருப்பார்கள் என்று பெருமானார் செல்லிசுல அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் ஒரு சம்பவத்திலே பார்க்கிறோம் ஒரு வயதான மூதாட்டி பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள் யார சொல்லா நான் சொர்க்கம் செல்வேனா என்று ஒரு வயதான மூதாட்டி கேட்ட போது பெருமானார் சொன்னார்கள் கிழவிகள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் கிளவிகள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் அந்த பெண் இதை கேட்டுவிட்டு அழுது திரும்பி சென்ற போது அழைத்து சொன்னார்கள் நீ கிளவியாக சொர்க்கம் செல்ல மாட்டாய் கிளவியாக நீ சொர்க்கம் செல்ல மாட்டாய் ஆக சோனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வயதும் முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்று வயது வரை ஆக ஈசா அலஹிஸ்லா உடைய வயது யாக்குலாவுடைய கம்பீரம் சொர்க்கவாதிகள் யாக்குப் அலிஸ்லாம் கம்பீர தோற்றத்தோடு வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் யாக்கு அலிஸ்லாம் கம்பீரத்தில் இருப்பார்கள் சொர்க்கவாதிகளுடைய பண்பு எப்படி இருக்கும் சொன்னார்கள் பெருமனார் செல்லிசன் அவர்கள் சொர்க்கவாதிகள் எனது பண்பிலே இருப்பார்கள் பெருமனார் செல்லல்லா அலிசனுடைய பண்புகள் என்னவோ இந்த பண்புகளோடு சொர்க்கவாசிகள் இருப்பார்கள் என்பதாக அந்த சுவனத்து மனிதர்களை குறித்து பெருமனார் செல்லல்லா அலிஸ்ல அவர்கள் வர்ணித்தார்கள் சொர்க்கத்திலே மனிதனுக்கு எந்த அசுத்தங்களும் இருக்காது விடுகிற ஏப்பம் அது நறுமணமாக இருக்கும் இங்க யாரும் ஏப்பா பக்கத்துல நிக்க முடியாது ஆனால் சொர்க்கவாதிகளுடைய ஏப்பம் நறுமணம் அவர்களுடைய உடம்பில் இருந்து வேர்வை அது நறுமணம் சொர்க்கத்திலே மலதனம் கிடையாது சொர்க்கத்திலே எச்சில் துப்ப மாட்டார்கள் சொர்க்கத்திலே மூக்கு சிந்த மாட்டார்கள் அவர்களுக்கு சீவுவதற்கு தலைவாறுவதற்கு தங்கத்தினால் ஆன சீப்புகள் வழங்கப்படும் என்று பெருமான் செல்லல்லா அலிசன் அவர்கள் சுவனத்தை பற்றி வருணித்தார்கள் நம் கண் முன்னால் கொண்டு வந்தாங்க இத்தனையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதுவெல்லாம் நீங்கள் புரிவதற்காக சொல்வது ஆனால் சுவனத்து இன்பங்களை முழுமையாக அறிய முடியாது நான் சொல்லியிருப்பது மிக சொருப்பம் நான் சொல்லியிருப்பது மிக அரிது என்பதாக பெருமான் செல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் ஆக அந்த மேலான அந்த உயர்வான அந்த சுவனத்தை அடைவதற்காக முயற்சிக்கிற்கூடிய சோனத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்கள் யார் எந்தெந்த அமல்கள் அழைத்து செல்லும் நரகம் செல்பவர்கள் அழைத்து செல்லும் அது ஒரு நீண்ட பட்டியல் அது ஆனாலும் கூட ஒரு ஹதீசிலே பெருமனார் அவர்கள் சொருக்கமாக சொன்னார்கள் நரகமும் நரகமும் தங்களுக்கு இடையிலே கொண்டன அப்போது சொர்க்கம் சொன்னது நரகத்தை பார்த்து என்னிடம் வரக்கூடியவர்கள் அல்லோ அபாக்கின் என்னிடம் வரக்கூடியவர்கள் அல்லோ அபாக்கின் பலவீனமான மனிதர்களும் ஏழைகளும் என்னிடம் வருவார்கள் பலவீனமான மனிதர்களும் ஏழைகளும் என்னிடம் வருவார்கள் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் சொற்கம் செல்லக்கூடிய மனிதர்கள் அதிகமான மக்கள் யார் பலவீனமானவர்கள் யார் உலகத்துல பலவீனமாக இருந்தாங்களோ அவங்கதான் சொர்க்கத்தில் அதிகமா இருப்பாங்க அவர்கள் தான் சொர்க்கத்தில் அதிகமாக இருப்பார்கள் பெருமானார் சென்றிருக்கும் போது பார்த்தேன் அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் அதிகமான மக்களாக நான் ஏழைகளை பார்த்தேன் என்று சொன்னான் அப்ப சொர்க்கம் நரகத்தை பார்த்து சொன்னதா என்னிடம் வரக்கூடிய மக்கள் பலவீனமான மனிதர்கள் அப்பாவியாக வாழ்ந்த மனிதர்கள் அதே போல ஏழை எளிய மக்கள் என்று சொற்கம் சொன்னது நரகம் என்னிடம் ஆனவக்காரர்களும் அநியாயக்காரர்களும் அவர்கள் தான் என்னிடம் வரக்கூடியவர்கள் என்பதாக நரகம் சொன்னது ஆக இந்த ஒரு வார்த்தையிலே நாம் புரிந்து யார் நரகத்திற்குரியவன் ஆணவம் ஆணவம் அல்லாஹுடைய பண்பு ஆணவம் அல்லாஹுடைய மேலாடை ஆணவம் அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது கடுகளவும் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஆணவம் இருக்கிறதோ அவனும் அவன் சொற்கும் செல்ல மாட்டான் நம்ம யாரும் ஆணவம் நாம என்னிடத்துல ஆணவம் இருக்குதுன்னு சொல்ல ஒத்துக்கொரு பலரிடத்திலும் அவர்கள் ஆணவத்தின் அடையாளமாக ஒன்றை சொன்னார்கள் அதாவது கரண்டைக்கு கீழ் ஆடையை இழுத்து செல்பவன் ஆணவக்காரன் யார் கரண்டைக்கு கீழ் ஆடையை இழுத்துக் கொண்டு நடக்கிறானோ அவன் ஆணவக்காரன் நரகம் சொல்கிறது இந்த ஆணவக்காரன் என்னிடம் வரக்கூடியவன் இந்த ஆணவக்காரன் எனக்குள் நுழையக்கூடியவன் என்று சொன்னது அதே போல ஆணவத்தின் அடையாளமாக பெருமானார் மார்க்கத்தை ஏற்க மறுப்பது இதுவும் ஆணவத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று எனவே அல்லாவுடைய மார்க்கம் சொல்லப்படுகிற போது சட்டங்கள் சொல்லப்படுகிற போது அதை யார் ஏற்க மறுக்கிறானோ இவனை பெரிய ஆணவக்காரன் யாரும் இல்லை இத்தகைய ஆணவக்காரர்கள் நரகம் சொன்னது என்னிடவர்கள் தகுதி அடிப்படையிலே மனிதர்களிடத்திலே பாரபட்சமாக நடப்பது இது ஒரு ஆணவம் இன்னைக்கு நம்மளே பலரிடத்திலும் இருக்கிறது நம்முடைய தனவந்தர்கள் நம்முடைய செல்வந்தர்கள் ஏழை எளிய மக்களுக்கு காசு கேட்டால் கொடுப்பதற்கு தயார் ஆனால் அவர்களிடத்திலே கனிவாக பேசுவதற்கு தயார் இல்லை எவ்வளவு காசு வேண்டும் வாங்கிக் ஆனால் எந்த செல்வந்தரும் ஒரு ஏழையை அமர வைத்துக் ஒரு ஏழையை பக்கத்தில் உட்கார வைத்துக் அவரோடு கனிவாக பேசுவதற்கு தயாரா இல்லை இது ஆணவத்தின் வெளிப்பாடு ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஹதீசிலே வருகிறது அனஸ்ரதி இல்லவர்கள் அறிவிக்கிறார்கள் மதீனாவிலே ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பெண் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியத்தை போன்ற ஒரு பெண் அந்த பெண்மணி சில நேரங்களிலே பெருமானாருடைய கரத்தை வந்து பிடிப்பார்கள் சபையிலே வைத்து பெருமானார் அந்நிய பெண்களை அவர்கள் பிடித்தது கிடையாது அந்த பெண் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத பெண் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் போன்ற நிலையில் இருக்கிற பெண் ஒரு சபையில் பெருமானார் அமர்ந்திருக்கும் போது அந்த பெண் பெருமானாருடைய கரத்தை பிடித்து இழுப்பார்கள் அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர் கோபப்படாமல் அந்த பெண்ணிடத்திலே மென்மையாக சொல்வார்கள் உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன தேவை இருக்கிறது சொல் மதீனாவுடைய எந்த பகுதியில் உனக்கு தேவை இருக்கிறதோ அங்கே உன்னோடு வந்து உன் தேவையை நான் நிறைவேற்றுகிறேன் அல்லாவுடைய தூதர் அந்த பைத்தியக்கார பெண் சபையிலே வந்து கையை இழுத்தால் கூட கோவப்பட மாட்டார்கள் என்று சொல்வார்கள் இது ஆணவமற்ற நிலை இது பணிவின் வெளிப்பாடு நம்மள எத்தனை நபர்கள் இப்படி இருக்கிறார்கள் இது போன்ற பைத்தியங்களிடத்திலே புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களிடத்திலே ஏழை எளிய மக்களிடத்திலே இப்படி கனிவாக பேசுகிற நபர் யாராவது இருக்கிறோமா காசு கொடுப்பதற்கு தயார் ஆனால் அந்த மக்களோடு அமர்ந்து அந்த மக்களோடு உட்காருவதற்கு நாம் தயார் கிடையாது இது ஒரு ஆணவத்தின் அடையாளம் இது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு ஆக நரகம் சொன்னது என்னிடம் வரக்கூடியவர்கள் ஆணவக்காரர்கள் அநியாயக்காரர்கள் யார் அநீதி இழைத்தார்களோ அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் எனவே தான் அநீதியிலிருந்து பெருமானார் எச்சரித்தார்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் அநீதி இழைக்கப்பட்டவர்களே நான் உங்களுக்கு உதவி செய்வேன் கால தாமதம் ஆனாலும் சரி எனவேதான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நீங்கள் இரண்டு கண்ணீரை அஞ்சு அநீதி இழைக்கப்பட்ட இரண்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த தெளிவுபடுத்துகிறது அப்பாவி மக்கள் அப்பாவி மக்கள் ஏழைகள் இவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் ஆணவக்காரர்களும் அநுயாயக்காரர்களும் நரகத்திற்குரியவர்கள் என்று இந்த ஒரு ஹதீசில பெருமானார் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசில சொன்னார்கள் சொர்க்கத்திலே மூன்று வகையான மனிதர்கள் செல்வார்கள் மூன்று வகையான மனிதர்கள் சொர்க்கம் செல்வார்கள் முதல் கட்டமாக இவங்கெல்லாம் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படக்கூடிய மக்கள் அதிலே முதலாவது மனிதர் யார் என்று சொன்னால் நீதி வலுவாத அரசன் என்று சொன்னார் இங்கு அரசன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் உளமாக்கல் சொல்கிறார்கள் இங்க அரசர் மட்டுமல்ல ஒரு பொறுப்பை ஏற்று அந்த பொறுப்பிலே யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்கள் அத்தனை நபர்களுக்கும் இந்த சுப உண்டு ஆக சுபனம் செல்லக்கூடிய முதல் நபர் தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் நீதியோடு தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் நேர்மையோடு யார் நடந்தார்களோ இவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களிலே முதல் நிலையிலே உள்ளவர்கள் இரண்டாவதாக பெருமானார் குணத்தோடு நடக்கக்கூடிய மனிதன் சொர்க்கம் செல்வான் சகோதரிகளே இறக்க குணமும் மிருதுவான பண்பும் ஒரு மனிதனிடையே இருப்பது அவன் சோழவாதி என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று இன்றைக்கு நாம் கருதிக்கொள்கிறோம் முரட்டுத்தனமாக இருப்பது முரட்டுத்தனமாக பேசுவது நம்முடைய அடையாளம் என்று அது நம்முடைய மனித தன்மையின் அடையாளம் என்று நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சோனம் செல்லக்கூடிய இரண்டாவது பிரிவினர் யார் என்று சொன்னால் இறக்கு சுபாவம் மென்மையான குணமுடையவர்கள் இவர்கள் முதல் கட்டமாக சொருக்கம் செல்வார்கள் என்று சொன்னாங்க மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள் அவனுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கிறது பெரிய இருக்கிறது ஆனால் பெரிய குடும்பம் இருந்தாலும் கூட மார்க்க விரோதமாக சம்பாதிக்காமல் மார்க்கம் எந்த எல்லைக்குட்பட்டு சம்பாதிக்க சொன்னதோ அந்த எல்லையை மீறாமல் சம்பாதிப்பவன் இங்கே பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும் இன்னைக்கு அறாம சம்பாதிக்கக்கூடியவர்கள் சொல்ற காரணம் என்ன புள்ளகுட்டி இருக்குது காரியங்கள் இருக்குது வீடு கட்டவண்டி இருக்குது தூதர் சொன்னாங்க அவருக்கு குடும்பம் உண்டு குழந்தை குட்டிகள் ஒன்று பெரிய குடும்பம் ஆனால் இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தாலும் கூட அவர் மார்க்க எல்லையை மீறாமல் ஹராமானவற்றிற்கு செல்லாமல் ஹலாலான முறையிலே சம்பாதித்த மனிதர் பெரிய குடும்பமும் பிள்ளை குட்டிகளும் இருந்து யார் ஹலாலாக சம்பாதித்தாரோ அவர் சுவனத்திற்கு முதலிலே செல்வார் என்று பெருமானார் செல்லல்லாசன் அவர்கள் அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதல் மூன்று நபர்களை பற்றி சொன்னார் அல்லாஹலா இத்தகைய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மை சேர்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் ஹராமிலே செல்வதற்கு எத்தனை காரணங்கள் நியாயப்படுத்துவதற்கு என்னென்ன காரணங்களை சொல்கிறோம் எவ்வளவுதான் பெரிய குடும்பமாக இருக்கட்டும் என்னென்ன செலவுகள் இருந்தாலும் சரி எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி அல்ல எந்த வரைமுறைகளை விதித்திருக்கிறானோ சம்பாதிப்பதற்கென்று அல்லா எந்தெந்த எல்லைகளை வகுத்திருக்கிறானோ அந்த எல்லைக்கு உட்பட்டு யார் சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அது கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் பதினஞ்சு பதினாறு வருஷம் இருக்குது பதினேழு வருஷம் இருக்குது பெண் குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையினுடைய திருமணத்தை பற்றி சிந்தித்து பிறந்த குழந்தைக்காக இன்சூரன்ஸ் பண்றான் பிறந்த குழந்தைக்காக நம்முடைய ஈமான் எவ்வளவு பலவீனமான ஈமான் நம்முடைய ஈமான் எவ்வளவு வீக்காக இருக்குது அந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்க போகிறதா இன்னும் பதினேழு பதினெட்டு வருஷங்களுக்கு பிறகு கல்யாணம் அதற்கு இப்போதான் இன்சூரன்ஸ் ஏன்னா ஒரு பத்து வருஷத்துல இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அந்த வட்டி காசு அந்த ஹராமான காசுக்காக அந்த குழந்தையின் மீது நாம் என்ன செய்யறோம் நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹுடைய ரிசுக்கின் மீது நம்பிக்கை இல்லாமல் பெண் குழந்தை ரஹமத் ரமத்து நியமத்தை பொறுத்தரையிலும் அது அல்லாஹுடைய அருளாகவும் இருக்கலாம் சோதனையாகவும் இருக்கலாம் நியமத்துகள் எப்போதுமே அருளாகவும் இருக்கலாம் சோதனையாகவும் இருக்கலாம் எனவே ஆண் குழந்தைகளை பொறுத்தவரை அது சோதனையா அல்லது அல்லாவுடைய அருளா என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் பெண் குழந்தைகள் ராமத் எனவே யாருக்கு பெண் குழந்தைகள் அல்லாவுடைய புறத்தில் இருந்து கொண்டு வருகிறது அந்த குழந்தையின் மீது நம்பிக்கை இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு இன்சூரன்ஸ் செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் ஆக அன்பிற்குரியவர்களே எவ்வளவுதான் குழந்தைகள் இருந்தாலும் சரி மார்க்க எல்லையை மீறாமல் யார் ஹலாலான வருமானத்தில் இருக்கிறாரோ அவர் முதலிலே சொர்க்கம் செல்வார் என்று பெருமானார் செல்லிசன் அவர்கள் சோனம் செல்லக்கூடிய பிரிவினரை பற்றி அதே போல ஒரு ஹதீசில பெருமானார் நபர்கள் விசாரணை கிடையாது முதலாவது அவர்கள் வைத்தியத்திற்காக உடம்பிலே சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள் அரபு நாட்டில் வைத்தியத்திற்காக சூடு போடுவது சொல்லப்போனா அந்த சூடு போடுவதுதான் அவர்களிடத்திலே உச்சகட்ட வைத்தியம் எனவே வைத்தியத்திற்கு சூடு போட்டால் சரியாயிடும் நம்பிக்கை பெருமானார் சொன்னார்கள் மூன்று பிரிவினர் என்னுடைய உண்மத்திலே அவர்கள் விசாரணையின்றி சுருக்கம் செல்வார்கள் அதுல முதல் பிரிவினர் அவர்கள் வைத்தியத்திற்காக சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள் இரண்டாவது சொன்னார்கள் ஒலா எத்தையரும் அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள் விசாரணை இன்றி சொர்க்கம் செல்லக்கூடிய அவர்கள்ட்டம் என்பது கிடையாது நாம் இன்றைக்கு எத்தனை சகுனங்கள் எத்தனை சாஸ்திரங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனை நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் வாஸ்து புத்தகங்களை கையில் வைத்துக் கொண்டு அழைகிறார்கள் கையில் இருக்க வேண்டிய சமுதாயம் திருமுறை கையில் இருக்க வேண்டிய சமுதாயம் காவிராலும் இறை நிராகரிப்பாளர்களாலும் இறை மறுப்பாளர்களாலும் எழுதப்பட்ட அந்த காவிரி புத்தகங்களை கையில் வைத்துக் கொண்டுக்கூடிய பைத்தியங்கள் நம்முடைய இருக்கிறது வேதம் கையில் இருக்க வேண்டும் பெருமானாளுடைய வழிகாட்டுதல்களை கையில் இருக்க வேண்டும் இதை கையில் வைத்துக் கொண்டு வேண்டிய சமுதாயம் காவிரிகளால் எழுதப்பட்ட வாஸ்து சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு தாம் மட்டும் அல்ல யாராவது அதை புறக்கணித்தா அவங்கள்ட போய் தஷ்கில் செய்யறது நல்ல விஷயத்துக்கு மக்கள் அரைக்கணும் ஆனால் முனாபிக் பண்பு என்ன தீமையின் பக்கம் அழைப்பார்கள் நன்மை தடுப்பார்கள் யாராவது வாஸ்து பார்க்காம வீடு கட்டினா கூட அஜித் குமார் சொல்றது நல்ல அவங்க சொல்றது அவர்களை மாற்றுவது பெருமானார் விசாரணை இன்றி சொர்க்கம் செல்லக்கூடிய இரண்டாவது பிரிவு சாஸ்திரம் பார்க்க மாட்டாங்க சகுனம் பார்க்க மாட்டாங்க மாதங்களில் நேரங்களில் இடங்களில் எதிரேயும் சகுனம் பார்க்காத மக்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் அவர்கள் மந்திரிக்க மாட்டார்கள் அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பார்கள் வந்திருக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் மார்க்கத்திலே நோய்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று அல்லாஹ் அளித்திருக்கிற இயற்கை மருந்துகளை கொண்டு வைத்தியம் பார்ப்பது இன்னொன்று திருமறை வசனங்கள் துவாக்களை கொண்டு ஓதி வைத்தியம் பார்ப்பது இந்த இரண்டு வைத்தியத்திற்குமே மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது இயற்கை வைத்தியங்களை கொண்டு மருந்துகளை கொண்டு வைத்தியம் பார்ப்பது ஓதி பார்ப்பது இரண்டுக்குமே அனுமதி இருக்கிறது ஆனாலும் கூட இந்த ஓதி பார்ப்பதை மார்க்கம் எல்லா நோய்களுக்கும் விரும்புவது கிடையாது சில நோய்கள் இருக்கிறது அதற்கு மருந்துகள் பலனளிக்காது ஓதி பார்த்தாதான் பலனளிக்கும் விஷக்கடிகள் பெருமனார் சொன்னார்கள் விஷக்கடி கண்ணீர் இவைகளை பொறுத்த வரைக்கும் மருந்து சாப்பிட்டு குணமாகாது இவைகளுக்கு மருந்துகளை விட ஓதி பார்ப்பதுதான் பலனளிக்கும் எனவே செல்லாசன் அவர்கள் அத்தகைய ஓதி பார்ப்பதை விரும்பினார்கள் அங்க ஓதி பார்க்கிறது இருக்குது அந்த வியாதிகள் மருந்துகளை கொண்டு குணமாகிற வியாதிகள் எல்லா வியாதிக்கும் ஓதி பார்க்கிறது அதை பெருமானார் விரும்பவில்லை பெருமானார் செல்லா ஆலேசன் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் மந்திரிக்க மாட்டார்கள் இந்த மூன்று தன்மைகளை கொண்ட மக்கள் அல்லாஹாவின் மீது மட்டும் நம்பிக்கை வைக்கிற மக்கள் எனது உமத்தில எழுபதாயிரம் பேர் இருப்பாங்க அவங்க விசாரணை இன்றி சொர்க்கம் செல்வார்கள் ஒரு சஹாபி உக்காஷான் அந்த சபையில் இருந்தாங்க அவங்க பெருமானார்கிட்ட கேட்டாங்க யார சொல்லா அந்த விசாரணை இன்றி சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே என்னையும் அல்ல ஆக்குவதற்கு துவா செய்யுங்கள் பெருமானார் சொன்னார்கள் உக்காஷாவே நீங்கள் அந்த எழுபதாயிரம் பேரிலே ஒருவர் என்று சொன்னாங்க உடனே அடுத்த சஹாபி என்று கேட்டாங்க ஏற சொல்லதா எனக்கும் அப்படி துவா செய்யுங்கள் பெருமான துவாவுடைய கபூலியத்துடைய நேரம் முடிந்து விட்டது அதை அவர் முந்திக் கொண்டார் அவர் பயன்படுத்தி கொண்டார் சில நேரங்கள் துவாவுடைய நேரங்கள் சில நேரங்கள் துவாவுடைய நேரங்கள் எந்த நேரத்தில் அல்லாட்ட துவா கபூலாகம் சொல்லவே முடியாது அதனாலதான் ஒரு மோமின் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும் எந்த நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் துவா கபூலாகம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது புனிதமான தமதான் நெருங்கி வருகிறது அது துவாவுடைய நேரம் அது பெருமாரும் சில நேரங்களில் சில துவாக்கள் செய்வாங்க யாராவது ஒரு சகாபி முந்திக்கொள்வாங்க உக்காஷா முந்திட்டார் அப்ப உடனே மத்த சஹாபி கேட்ட சொன்னாங்க இந்த சந்தர்ப்பத்திலே அவர் முந்தி கொண்டார் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஆக இந்த மூன்று பண்புகள் உள்ளவர்கள் விசாரணையின்றி சொர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னார்களே அத்தகைய விசாரணைக்குட்படாமல் கடினமான சோதனை சேர்க்க வேண்டும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் எவர் மூன்று முறை அல்லாஹுடத்திலே அல்லாஹுடத்திலே சுவனத்தை கேட்கிறாரோ சோனம் அல்லாஹுடத்திலே சொல்கிறது அல்லா இவரை சுவனத்திலே நுழையச்சை என்று சொல்கிறது யார் மூன்று முறை நரகத்தில் இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறாரோ நரகம் அல்லாஹுடத்திலே சொல்கிறது அல்லா இவரை பாதுகாத்து விடு என்று சொல்கிறது எனவே அந்த மேலான அந்த சுவனத்தை அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் சுவனத்திற்கு செல்வதற்கு என்னென்ன அமல்கள் காரணமாக இருக்கிறதோ அந்த அமல்களை செய்து நரகத்திற்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் ஆளாக்கக்கூடிய செயல்களிலிருந்தும் விடுவிக்க வேண்டும் ரமதானுக்கு முன்னாலேயே நம்முடைய பாவங்களில் இருந்து அல்லா அல்லாஹிடத்திலே முழுமையாக தௌவா செய்ய வேண்டும் ரமதானை வரவேற்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த ஷாபானிலே ஒரு இரவை தந்திருக்கிறான் அதில் ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் இரவு இந்த இரவனுடைய நோக்கம் என்ன ரமதானுக்கு முன்னால் நம்மை முழுமையாக சுத்தப்படுத்துவது ரமதானை எதிர்கொள்கிற போது பாவ கரை இல்லாதவர்களாக எதிர்கொள்வது எனவேதான் ரமதானுடைய மாதத்திற்கு முன்னால் உலமாக்கள் எல்லாம் இந்த ஷாபானிலேயே தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வாங்க இன்னும் சொல்ல பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் ரமதானை வரவேற்பதற்காக ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு வைப்பார்கள் ஆனால் உம்மத்திற்கு பெருமானார் அதை அனுமதிக்கு அளிக்கவில்லை அவர்கள் இந்த ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு வைப்பாங்க நோன்பு வைத்துவானை வரவேற்பார்கள் ஆனால் உண்மத்திற்கு பெருமானார் அதை விரும்பலோட்டு ரமதானிலே பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ஷாபான் பதினைந்துக்கு பிறகு நோன்பு வைப்பதையே பெருமானார் தடுத்தான் ஷாபான் பதினைந்துக்கு பிறகையே நீங்க நோன்பு வச்சு பலவீனம் அடைந்து விட வேண்டாம் ஆக நபி அவர்கள் நோன்பு வைத்தது எதற்காக தன்னை பக்குவப்படுத்துவதற்காக அல்லாவுடைய தூதர் பாவ பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களே தன்னை பக்குவப்படுத்தி ரமதானை வரவிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாவத்திலே இருபத்தி நாலு மணி பாவ சிந்தனையிலே மூழ்கியிருக்கிற நம்மை போன்றவர்கள் அல்லாஹிடத்தில் எவ்வளவு பாவமன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம் நமது பாவ கரைகளை விட்டெல்லாம் முழுமையாக பரிசுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் ரமதானை நாம் வரவேற்றோம் என்று சொன்னால் இந்த ரமதானும் நாம் சிவனத்தை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணம் ரமதானுடைய இறுதி பத்து நரக விடுதலைக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான் எனவே அத்தகைய ரமதானிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எந்த சோனத்தை பற்றி பெருமானார் சொன்னார்களோ இங்கே சொல்லப்பட்டதோ அந்த உயர்வான சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கி மிக்க கூட்டத்திலே அல்லா நம் எல்லோரையும் சேர்த்துல்வானாக எழுப்பினார்